நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மணக்காளையம்பேட்டை நாராயணதாஸ் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சிரிப்பை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் கேலோடாலஜி இரண்டு டிசம்பர் நான்காம் தேதி அன்று இந்தியாவின் தேசிய கடற்படை தினம் அனுசரிக்கப்படுகிறது மூன்று கலிலியோ வியாழன் கிரகத்தின் நான்கு சந்திரன்களை கண்டுபிடித்தார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த நாடு டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த தினத்தை அறிவியல் தினமாக அறிவித்துள்ளது இரண்டு உலகில் மிகச்சிறிய முட்டையிடும் பறவை இனம் எது மூன்று உலையில் அதிக மருத்துவர்கள் உள்ள நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்